வணக்கம் நன்றினை நேயர்களே நற்றின சரவடி நிகழ்ச்சி மூலம் தங்களுடன் இணைவது உங்கள் கிருஷ்ணன் மனோகரன் என்ன நண்பர்களே எல்லாம் தீபாவளி குதூகலமா கொண்டாடிடுவீங்க தீபாவளி எல்லாம் என்ன பதார்த்தங்கள் அப்படின்னு சாப்பிட்டு நம்ம வயிற்று ஜீரணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அதனால அந்த பிரச்சனையை தீக்குறதுக்கு ஒரு ஒரு லேகியம் தயார் பண்ணுறது வீட்டிலேயே தயார் பண்ற லேகியம் சொல்றேன் அதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு பொருமல் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லாம் சரியாகும் தேவையான பொருட்கள் சுக்கு ஐம்பது கிராம் சித்திரத்தாய் ஐம்பது கிராம் கண்ட திப்பிலி இருபத்தஞ்சு கிராம் அரிசி திப்பிலி அஞ்சு கிராம் ஓமம் நூறு கிராம் கொத்துமல்லி விதை ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் கிராம்பு இருபது கிராம் ஜாதி பத்திரி பத்து கிராம் விரளி மஞ்சள் பத்து கிராம் வெள்ளம் இருநூத்தி கிராம் நெய் இருநூறு கிராம் தேன் நூறு கிராம் இதை எப்படி இந்த லெயத்தை செய்யறது செய்முறை சித்திரத்தை மற்றும் சுக்க தனியா வருத்துக்கோங்க அதனால வெள்ளம் நெய் தேன் தவிர மற்ற பொருட்களை சிவக்க வறுத்து இது மிஷினில் கொடுத்து அறையலாம் ஆனா அளவு சிறுசா இருக்குன்னா நீங்க வீட்டிலேயே செய்யலாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இதை ஊற வச்சும் செய்யலாம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் அந்த ஊற வச்சு அரைச்சத ஒரு அடிக்கனமான அதாவது பாத்திரம் திக்கான பாத்திரத்துல வச்சு கொதிக்க வைக்கணும் அடிக்கனமான பாத்திரத்தை வெள்ளத்தை நீர் சேமித்து அதை மிதமான தீ கரைய விடும் வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை திரும்ப அடுக்குல வச்சு ஏற்றி மருந்து பொடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிளறினீங்கன்னா லேகியம் வந்துடும் அந்த லேகியத்தோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவை ஊட்டுறதுக்கு இந்த உலந்த திராட்சை அத போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பெரிசம்பளம் சிறு சிறுசா வெட்டி அதோட போட்டு லெய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வயிற்று பொருமாள் அஜீரண கோளாறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வரும் இசை நம்ம தீபாவளி வர்றது இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தீபாவளி வயிற்று பிரச்சனை உண்டை எல்லாத்தையும் உங்கள்ட்ட இருந்து வெரைட்டி அடித்து இன்னைக்கு தேவை இதுதான் காலையிலிருந்து குறையே பலகாரமாக தின்னு ஒரு வருஷத்து பலகாரத்தையும் ஒரே நாளையில் சாப்பிட்டோம்னா எப்படியா இந்த வயிறு தாங்குமா நல்ல வேலை ஒரு லேகியத்தை சொல்லி உடனடியாக அதை செஞ்சு சாப்பிட்டு இந்த வயிற்று முதல்ல சரி பண்ணுவோம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா இப்படி ஒரு தகவலை சொன்னது